பாடம் இருநூற்றி அறுபத்தி ஒரு பேச்சை கேட்டு அதை உறுதிப்படுத்துதல் அல்லாஹ் கூறுகின்றான் உமக்கு தெளிவு இல்லாத ஒன்றில் நீர் பின்தொடரா அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் எந்த சொல்லையும் அவன் சொல்வதில்லை அதனை பாதுகாப்பதற்கு தயாராக உள்ள கண்காணிப்பாளர் அவனிடத்தில் இல்லாத நிலையில் ईद अत्यम पद वसन